الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وكذلك الله تعالى في كلامه الذي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو انزلنا هذا القران على جبل لاريتahu خاشعا متصدعا من خشيه الله وقال ايلان اعوذ بالله من الشيطان الرجيم سحر رمضان الذي انزل به القرآن مودل الناس ببينات من الهدى والقرآن صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري اني مقول வேறியர்கள்ெண்டும் உண்டாவதாக உலக ஜிம்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுரின் வீடாக்கிய பள்ளிவாசலில் நோண்டு கூடும் நிலவியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆதரத்துடைய வாழ்க்கை முடிவில் சொத்து போய்விடும் திடீரென்று நிலைமை ஒரு நேரம் வரும் அந்த நேரத்திலே காற்றிலும் கைவிட்டு விடுவார்கள் குடும்பத்தார்கள் சூடால் இருந்து அழுது பிரளலாமித்து கல்லோட கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூபு பிரிக்கப்படும் குழுப்பாட்டுவார்கள் கவஞ்செய்வார்கள் தோல்விப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதை தூள்வார்கள் புதை புரியோ நெருக்கமான ஒரு இடம் இதுக்கமான ஒரு இடம் குழுப்பூச்சிகள் நிறைந்த இருள் நிறைந்தடம் அங்கே உதவி செய்வதற்கு யாராலும் நெருங்க முடியாது சொத்து பணத்தாலோ குடும்பத்தார்களாலோ யாராலும் ஒன்று செய்ய முடியாது அந்த கவிதை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக நீக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் தப்புவா என்று சொல்லக்கூடிய பயம் நாம் நல்ல அமல்கள் கொள்கைகள் போதிய குரான்கள் செய்த தான தர்மங்கள் இவை தாம் தாய் மாற்றிலும் தரமாட்டிலும் பலதிலும் எழுதிலும் எமக்கு நின்று தனிமைக்கு துணையாக நின்று உதவி செய்யக்கூடியதை மட்டுமல்ல நாளைய தயாமத்தில் மீதான் தராசை கனமாக்கி முஸ்தீனை மேலான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதிலும் நிலைமைகளிலும் அல்லாஹுடைய வாழ்ந்து அதிகம் அதிகமாக சாலிகான அவல்களை செய்து கொள்ளும்படி முதல் நிலப்பும் அடுத்தபடியாக ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்வதேன் கணியத்துக்கும் மதிப்புக்கும் எல்லாமே தள்ளவிடியார்களே அன்பு சகோதரர்களே இதோ இன்னும் சில தினங்களில் சங்கியான ரமலானுடைய மாதம் நீங்களும் சரியாக புரியவில்லை புரிந்த உத்தமர் சொல்லல்லாக அறிவ செல்லம் இரண்டு மாதங்களுக்கு முன்பே செய்தார்கள் ரமலானை கஜபிலும் சகபாரிலும் வரக்கத்து செய்வாயாக சங்கியான ரமலானை அடைந்து நல்லவர்கள் ஒளிந்து கொள்ள அருள் சிறப்பான மாதம் அந்த மாதம் எவ்வளவு சிறப்பு அலங்கரிக்கப்படுகின்றது நரகம் எழுத்து மூடப்படுகின்றது மொழியாற்றம் செய்யக்கூடிய சின் சைத்தான்கள் விளங்கப்படுகின்றது கட்டி வைக்கப்படுகின்றது இரட்டிப்பானு நோம்பாளியுடைய மூச்சும் தஸ்தீர் நோம்பாடிய தூக்கம் நிபாதத்தாக மாற்றி பட்டோலையில் பதிவு செய்யப்படுகின்றது கோடான கோடி படைப்புகள் கடலில் உள்ள மீன்கள் மகம் மைகள் செடி கொடிகள் அனைத்தும் அல்லாஹத்திலே மந்தாத்தல் ரப்பே நாயனே காலையில் இருந்து மாலை வரைக்கும் கட்டளை ஏற்று பசித்திருந்து இச்சைகளை ஆசைகளை அடக்கிக் கொண்டு உனக்காக நோம்பு பிடிக்கின்றார்கள் ரப்பே அவர்களை மன்னிப்பாயாக அருள் குறிவாயாக கபூசை கொள்வாயாக கூடி படைப்புகள் எல்லாம் துவா செய்யப்படக்கூடிய மாதம் என்றால் சந்தியான ரபதானுடைய மாதம் அந்த அமல்களுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான மூலம் வழங்கப்படுகின்றது எண்ணியமானவர்களே இப்படியாக ஏராளமான சிறப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய மாதம்தான் சங்கியா ரமலானுடைய மாதம் அதனாலே நான் மண் பதிகளில் எதிர்பார்த்து உடம்பை கூட நலகத்தின் மீது அகாமாக்கப்பட்டு வருகின்றது இப்படியெல்லாம் ஏராளமான கூலிகள் சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட வாதம் ரமலானுடைய மாதம் ஆனால் அதனுடைய பெருமதியை வழங்காத காரணத்தினால் மாதத்தை விளையாடும் மாசமாக ரமலாடைய மாதத்தை திராவிடம் மாசமாக ரமலானுடைய மாதத்தை கரணிக்கும் மாசமாக ரமலானுடைய மாதத்தை நைக்கலை போட்டு வியாபாரம் செய்யும் மாசமாக படம் தாக்கும் மாதமாக இப்படி எல்லாம் மக்கள் அதனுடைய தொண்ணுமதியை தெரியாமல் ரமலானை எப்படியோ எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதனுடைய நிலைப்பாட்டை கடைசி சக்கரத்துடைய கட்டத்தில் வழங்கத்தான் போகிறோம் ி விட்டே கமலானை அநியாயமாக்கிவிட்டேனே என்று சக்கரத்திலும் கபிலும் தியானத்திலும் ஒவ்வொரு மனிதனும் கமலானை உள்நாட்டினால் நிச்சயமாக கைசெய்தப்பட போகிறார்கள் எனவே எத்தனையோ கமலான்களை நாசப்படுத்திவிட்டோம் எத்தனையோ கமலான்களை அநியாயமாக கலைத்து விட்டோம் பரவாயில்லை வரக்கூடிய காலங்களில் இருப்போமோ இல்லையோ தெரியாது சென்ற வர்றங்களில் எங்களோடு கமலானில் இருந்த எத்தனையோ பேர்கள் கபருடைய வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள் நான் எத்தனைய விடயங்களை சாதித்து இருக்கிறேன் வாகனம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் நீயத்து வைத்து சாதித்து விட்டு கடை திறக்க வேண்டும் என்று நீய்த்தி வைத்து சாதித்து விட்டு வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன் விட்டேன் கழிப்பதற்கு ஆயத்தமாக இந்த வரக்கூடிய கமலானே இன்சா அல்லா திட்டம் போட்டு ஒரு தலாவியை விஷ் பண்ண மாட்டேன் ஒரு இமாஞ்சமானத்தை விஷ் பண்ண மாட்டேன் ஒரு தகச்சத்தை விஷ் பண்ண மாட்டேன் ஒரு நோன்பை விஷ் பண்ண மாட்டேன் புராணம் அதிகமாக போதுவே இந்த கடைசி பகுதியை அழித்து நெய்லத்து கதிரை அடைவதற்கான முயற்சிகள் செய்வேன் இந்த வருஷம் இந்த பிளான் இந்த திட்டத்தில் செயல்படுவேன் என்று நீயத்து வைப்போம் என்றால் மேலான சகோதர்களில் அந்த ரமலானை சிறப்பாக பறிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் சிறந்த உடம்பு ஆரோக்கியத்தை தந்து அந்த ரமலானை திட்டம் போட்டு அந்த நல்லவன்கள் செய்வதற்கு அரும்புரிவானாக இதங்களும் அப்படியான சங்கியான மாதம் அன்புரியவர்களே அந்த மாதத்திலேதான் நிறக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் என்றுத வேண்டும் அமல குரான் குரான்படி அமல் செய்ய வேண்டும் குரானை சத்தப்போ குரான் குரானை சிந்திக்க வேண்டும் அந்த ஆயத்துக்களைவதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய குதலத்துகள் வல்லமைகள் சுரகத்தை பற்றி நரகத்தை பற்றி வந்திருக்கிறது மனித பண்பாடுகள் மனித நேயங்கள் அங்கே குரானிலே சொல்லப்படுகின்றது கொரானை எடுத்து பார்த்தால் அதில் விஞ்ஞானமும் புறானிலே சொல்லப்படுகின்றது மெடிசினும் புறானிலே சொல்லப்படுகின்றது கணிதமும் மேத்தமேட்டிக்ஸும் புறானிலே சொல்லப்படுகின்றது வானத்துக்கு மேலே உள்ளதையும் சொல்லப்படுகின்றது பூமிக்கு கீழே உள்ளதையும் சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டதையும் சொல்லப்படுகிறது புறானை பார்த்தால் வியாபாரமும் இருக்கிறது புறானிலே விவசாயமும் இருக்கின்றது புறானிலே ஆத்மீகமும் இருக்கின்றது லௌகிகமும் இருக்கின்றது பூமி சாஸ்திரமும் இருக்கின்றது வானவியலும் இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய விடயங்களை ஆய்வு செய்வதை சிந்திப்பது மிக அவசியமாக அதற்காக ஆய்வு செய்கின்றோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய வல்லமைகள் நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடியவை சிந்திப்பதை தவிர சட்டம் சம்பந்தமானவை நாங்கள் குரானிலே நீங்கள் அல்லாவை வணங்கினால் போதும் சிலர்கள் எப்பயின் வரைக்கும் என்றால் எனக்கு இப்ப எத்தையும் வந்துவிட்டது நான் எனக்கு பல தொடர தேவையில்லை என்றும் இன்றும் இப்படியாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது தெரியாமல் இப்படியாக சிலர்கள் மொழிகிறார்கள் விவாதத்தை செய்ய வேண்டும் என்றால் தஸ்சீருடைய சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது எனவே அங்கே சட்டம் சம்பந்தமானவைகளை அங்கே நாங்கள் ஆய்வு செய்வோம் என்றால் அங்கே ஒரானுக்கு ஒரான் வணக்கம் சொல்கின்றது அதை வளங்கிக் கொள்ள முடியும் சாதாரண மக்கள் சட்டத்தை தேட போவார்கள் என்றால் எத்தனையோ பேர்கள் என்று காரணமாக இருந்து நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் எங்க இருந்தாலும் எங்க திரும்பியும் தொடரலாம் அங்கே அல்லா இருக்கிறார் பகவானுடைய வசனம் வருகிறது அன்புக்குரியவர்களே இப்பொழுது நொஹர தொடரும் தொழனும் இவர் நினைத்த வாக்கு மக்கள் நோக்க வேண்டும் என்று அடைவேறு வசனங்கள் இருக்கிறது இது போல ஒரு ஆளிலே சில விடயம் இருக்கிறது கட்டாயம் சில விருதியில் இருக்கிறது ஆகும் சில விருது இருக்கிறது சுண்ணத்து இப்படியெல்லாம் உலமாக்கள் மாம்கள் விளக்கமாக விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அங்கே அல்லாவுடைய வல்லமைகள் சொர்க்கம் நரகம் இப்படியான ஆயத்துக்களை தான் சிந்திக்க தவிர சட்டத்திலே சிந்தித்து தனி முடிவெடுத்து உடமாள்களுடைய அறிஞர்களுடைய அறிவில்லாமல் நாங்கள் சட்டம் செய்வோம் என்றால் வணிகத்திலே வைத்துள்ளோம் இதனாலே தான் அபுபக்கர் எனக்குமாம வாழ்க்கை வரலாறுகளை வைத்துத்தான் சட்டங்கள் தீர்ப்புகள் விளக்கங்கள் சொல்கிறார்கள் என்பதை அவசியமாக அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கலாமை மிக சிறப்புக்குரிய விடமாக இருந்து கொண்டிருக்கிறது இதனாலே என்று சொல்லக்கூடிய சராசரங்களை கழிவது அல்ல அந்த அரசுக்கு சொந்தக்காரம் அல்ல அந்த வக்கூடிய கலா அந்த அந்த வக்கூடிய பேச்சு அதை வானலோக தலைவர் அமீன் ஜிப்ரீன் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக நபியே இல்லை என்றால் உலகமே இருக்க மாட்டாரே நபிமார்களுக்கு அதாவது காலத்திலே மிக சிறந்த காலம் அந்த நபியுடைய காலத்திலே சிறந்த இரவு பீலை கதிர இரவுகளிலே சிறந்த இரவு லைலத்துவம் கதூருடைய இரவு அன்புக்குரியவர்களே மாதங்களிலே சிறந்த மாதம் உடைய மாதம் சிறந்த இரவு லைலத்துவ கதருடைய இரவிலே சிறப்பான பூமியிலே சிறப்பான நபிக்கு சிறப்பான வடக்கு அல்லா கொண்டு வந்து யாருக்கு சிறப்பான உண்மை இந்த உண்மத்துக்காக ஏற்றமான உண்மை என்று இந்த உமத்துக்காக கொடுக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இப்படியாக கொடுக்கப்பட்டதைத்தான் சல்லல்லாகும் அரைவர் செல்லாம் சொன்னார்கள் கையிருக்கும் குரானவல்லமா உங்களிலே சிறந்தவர் கொரானை படித்து அதை மற்றவர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடியவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்லல்லா சொல்ல சொன்னார்கள் எனவே எல்லாத்திலும் அனைத்திலும் மாதத்திலும் இரவிலும் காலத்திலும் அடுத்த எல்லாத்திலும் சிறந்தவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட சிறந்த கொடுக்கப்பட்டதுதான் அல்லாஹுடைய கலா அல்லாவுடைய பேச்சு அன்புக்குரியவர்களே அது மக்குழுவுக்கு அல்ல ார்களோ அவர்கள் ஒவ்ருவருக்கும் சொன்னால் ஒவ்வந்துக்கும் பத்து நன்மைகள் அலிப் اول ஒவ்வொரு அறிவுக்கும் ஒவ்வொரு அறிவுகளுக்கும் வைத்திருக்கிறார் ஓதுவம் என்றால் அது பல நூறு வடங்குகளாகப் பிறப்பிக்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லு அலைவசல்ல சொல்லி இருக்கிறார்கள் எனவே பொலான கூடிய ல்ல அன்புகிறேன் மட்டித்தவன் அக்கௌன்சி வைத்தி நீ முடியலூன பிடிச்சல்ல என்று சொல்லது வளர்ப்புகள் அவர்களை பற்றி புரஸ்தாவினார்கள் சொல்லக்கூடிய குழந்தை அதை நிறுத்திவிடுவோம் தடமாறிக்கொண்டிருக்கிறது இப்போ நீங்க அடுத்த நாள் காலையிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிடிலே போய் நடந்து முடியேって சொன்ன பொழுது இதுதான் அந்த மலாய்க்காமார்கள் அப்படியே மேக கூட்டம் மாதிரி ஒரு நரங்கியே மேக கூட்டம் ആയി கொண்டு வந்தது அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல் ஸகீனத் பததிகள் சேந்தறினார்கள் அதை கண்டுதான் அந்த ஒட்டகத்தை பதமாரியதென்றே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் சொல்லிக்காத்தினார்கள் sahihan riwayatile padhi visheyakkatirukkiradhe andukuri maghale allahu magaliyargale naan avudaiya porumadhigala velangaval go right to அதனாலேதான் எங்களுடைய காலங்கள் நேரங்கள் நிறைய காலமாக்கலாம் அந்த நிலைப்பாடுகள் இல்லாமல் போய்விட்டது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஜுசுக்கு வந்துவிட்டு வேறு கர்மங்களில் ஈடுபட ையும் அங்கே மனத்து வருட்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் நேரத்தில் நீங்க அறிவசனம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல புராண ஓதக்கூடியவர்கள் எந்த அளவு சிறப்பானவர்கள் என்றால் நாளைய தியானத்திலே அல்லாஹு மகானு தாரா எந்த சிறப்பானவர்களாக அமக்கப்படும் வானண்டால் லவ்ஹல் மஹ்பூலிலிருந்து குர்ஆனை எழலிய மலக்கிகள் இருக்கின்றங்களே அந்த மலக்களோடு நான் இந்த தியாமத்ரியவுது சேரத்த படுவார்கள் என்ற கருத்தை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வல்லதி யக்ரኡல் குர்ஆனை வ யத்தாஅலு ஃபீஹி வ ஹு அலைஹி சால்ikum அஜ்ரானி சலர்கள் குர்ஆனர ஸலமபடுந்தார்கள் கெட்டப்பட்டு கெட்ட அவர்களுக்கு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அதுமட்டுமல்ல இக்ரா அல் குர்ஆன فانه ينجي يوم القيامه شفيق يا اصحابி நீங்கள் குர்ஆன் ஆக ஓதுங்கோ நாலைய قیامتல அந்த குர்ஆன் உங்களுக்கு வந்து மண்டாலும் அல்லாஹ் இடத்துல சிமா செய்யுமென்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதுமட்டுமல்ல இந்த தவக்குண்ட மாமின் ஷஃபீன் ஆலம இன் தல்லா மன்ஸிலத்து மின அல் குர்ஆன் لا நபி வலா பலத்து வலா غைரு சுபஹானல்லாஹ் இந்ததவுன்னு சொன்னான் நாலைய قیامت எந்த மதக்கும் எந்த நபியும் அல்லா இடத்தில் அளவு அல்லாஹு குவான் எங்களை அல்லாஹு கலாம் எங்களை சொந்தத்தில் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கிற மிக சங்கலத்துக்குரிய நேரம் சூரிய தலைக்கு மேலால் கொண்டு வந்து மனநிலை தங்காடுவார்கள் சஞ்சலிப்பார்கள் அப்படியானுடைய நேரத்திலே சுபகான குதூகலமாக இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் யார் என்றால் அல்லாவுடைய பொருத்த நாடி அல்லாவுடையம் இருப்பார்கள் முடிவடைக்கும் அந்த அளவு அல்லாஹுடைய பாராயணம் செய்தவர்கள் வைத்திருக்கிறார் இன்னும் நிலைமைகள் எங்களை பாசக சொல்வதாக இருந்தால் நஜீசோட தீபூத்தகத்தோட மோசமான நிலைமையில் நிலைமையில் ஆக்கப்பட்டுவலமாக பிள்ளைகளும் விரட்டக்கூடிய அளவுக்கு கடைசி கட்டம் ஆகிற நிலமையை விட்டும் யாரெல்லாம் வருவார்களோ அல்ல அப்படியான கேவலமான விரிவான நிலைமைக்கு ஆக்க மாட்டான் என்பதை தான் சொல்லலாம் எத்தனை நோயாளிகள் பிள்ளைகள் வறுக்கிறார்கள் நஜீஷோட அலைஞ்சு கொண்டு சின்னம் உள்ள ஒரு கூட்டுக்குள்ள போட்டு ஆட்டுவம் மாட்டுக் கொட்டுவத்தில் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார்கள் தப்ப முடியாம இயலாம அன்புக்குரியவர்களை பாதுகாக்க வேண்டும் கடைசி நிலைமை நல்லதாக அமைய யார் அலிஹமா குர்ஆன் ஓதுபவர்களோ அப்படி ஆனவர்களுக்கு மோசமான விளைபான நிலை ஏற்பட மாட்டாது என்பதை சल्लल्लाहु अलैहि वसल्लम சொல்லி இருக்கின்றார்கள் சுபஹானல்லாஹ் இந்தடவுண்டால் அல்லாஹ்வுக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபடியு قال يا رسول الله مَنهم அப்படி ஆனார்கள் அல்லாஹ் கேட்கிறார்களா قالهم اهل القران اهل الله وقاسته சொன்னார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम இப்னு மஞ்சாவி ரிவாயத்தி அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்றால் அவர்களே நபியவர்கள் தூங்கமாட்டார்கள் என்பதை நபியுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது அது மட்டுமல்ல சூழ துரு வாட்டியாவை யார் ஓதையடுகின்றார்களோ அவர்களுக்கு வறுமை தொடமாட்டாது செவீப செழிப்புள்ளவர்களாக மாறுவார்கள் என்பதை சல்லாஹூவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பலம்பின் இந்த ரெண்டு சூரத்துகளையும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவோம் எந்த சூரிய அதாவது திருமீதியுடைய சிறப்பை கடைசி நேரத்திலே கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறார் இது மட்டுமல்ல சுகான் அல்லா எத்தனி முஸ்லிமின் நீ கிட்ட இல்லா மக்களால் வாகு மதத்தன் பலா எப்படும் யாரை தூங்க போகின்ற நேரத்தில் சில வசனங்களை சில சூழலுக்களை சில வசனங்களை ஓய்வுக்கு தூங்குகின்றார்களோ அவருடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ் மதத்தை சாட்டி விடுகின்றி அவருக்கு நோயினை தரக்கூடிய விரோதிகளாக இருக்கலாம் எந்த நெருங்க முடியாமல் அல்லாஹ் பாதுகாப்பளிக்கிறார் மதத்தை சாட்டி விடுகின்றார் என்று சொல்ல அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாதுகாப்புக்காக வேண்டி எனக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அவரை பாது பமையாக வெள்ளிக்கிழமை தினங்களுக்கு அவனுக்கு எல்லா சோதனைகள் இருந்தும் பித்த நாட்கள் அல்லா பாதுகாப்பான் என்பதை அனைவசெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் உடமாற்கள் பெருங்கள் விமாமல் அதாவது தடிவிசாத்தியமாக சொல்லுகின்றார்கள் யார் சூழத்து கவுகை வெள்ளிக்கிழமை நோய் வருகிறார்களோ கெட்ட நோய்கள் மோசமான நோய்கள் போன்ற மூடவியாதிகள் இப்படியான நோய்கள் கூட தொடமாட்டாது பெருமளின் இமாம்கள் ஓடுகின்ற பொழுது அதை பாடமாக்கின்ற பொழுது ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் கொஞ்சமாவது பாடமாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த உள்ளத்திலே குரான் இல்லையோ அந்த உள்ளம் பாக வீட்டை போல பாலகஞ்ச வீட்டில் ஜின்சை தான் ஆதிக்கம் தான் இருக்கும் அதுபோலதான் எந்த உள்ளத்தில் அந்த உள்ளங்கள் எல்லாம் வீடு போல்தான் ஜி தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கும் என்பதைத்தான் சொல்லு செல்லம் சொல்லி காட்டினார்கள் அதனால அன்புக்குரியவர்களே நான் கேட்கிற வாழ்க்கையில புறா மோதின காலத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து பாடமாக்கிறார்கள் இன்றைக்கு அறுபது வயசா பிரதமாக்கிறதா எனவே போனது போக பல வரக்கூடிய காலத்தில் மிக முக்கியமான சூழத்துகளாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு எங்களை ஓடுகிறார்களோ அதிகமாகறோ சில விபாயத்தில் பாடமாக்கியவர்கள் ஓதம் கூடியவர்களுக்கு தாயகப்பட்டு கிரீடம் அணிவிக்கப்படும் கோடிக்கணக்கான மக்களுக்கு பற்றியே கிரீடம் அளித்து கண்ணியப்படுத்தப்படும் என்று வருகின்றது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் சொன்னார்கள் சொல்லல அவரே செல்லும் பாப்ப உங்களுக்கு தாயகப்பவர்கள் கிரீடம் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது பார்க்கும்படி அவர்கள் எதுவும் இருக்க மாட்டாது நிலைமைகள் அசாதாரண நிலைமைகள் முஸ்லீம்கள் நிலைமை வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் நிலைமைகள் ஏற்படும் என்று சொல்ல முடியாது அப்படியான கட்டத்திலே அன்புக்குரியவர்களே இந்த பகுபாவை கேட்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்கள் சோகரிகள் அனைவர்களும் வழங்க வேண்டும் குறைஞ்சதும் அலர்வுக்கும் விசாவுக்கும் அடையாவது எங்களை வீடுகளில் நாங்கள் அல்லாஹுடைய ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வரக்கூடிய அல்லது உந்திர வீடு குரான் குரான் அந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு அல்ல எந்த அளவு அந்தஸ்து வழங்கி இருக்கிற அந்த உகவிலே சகிதாக்கப்பட்டவர்களே நவீர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் கடைசி ஒளிவில் யுத்தம் இருநூறு வருடங்கள் நடைபெற்றது ஏராளமான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அன்புக்குரியவர்களே மஸ்ஜி முதல் காவத்துள்ளாவிலே எந்த அளவுடைய குதிரைகள் <Sessimus> <Sessimus> எனவே அல்லா கூடிய பலத்திட்ட அந்த பஞ்சம் ஏற்படுகின்றது தாண்ட முடியாத வறுமை அந்த வறுமையை நீக்குவதற்காக குரான பாடமாற்றியவர்கள் அந்த நிலமையிலே அகில இலங்கை இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசங்களுக்கும் வரைக்கும் தொடர்ந்து ஐந்து நேரமும் புனூக்கை வரை வேண்டிக் கொள்கின்றது அதே போல அன்புக்குரியவர்களே சங்கியான வருகிறது அதற்கு முந்தியும் நான் இந்த இருக்க கூடிய அசாதாரண நிலைமை விசேஷமாக முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகள் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை அறிச்சி நாசப்படுத்த வேண்டும் என்ற அந்த சதிகாரங்களுடைய சதி திட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீடுகளையும் தொழுகையும் தாக்கத்தும் அமலும் விசேஷமாக ஏதோ ஒரு சோதனைக்காக வந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனை விடுபெற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் பள்ளிவாசலிலும் வீடுகளிலும் கடைகளிலும் அல்லாஹுடைய கடாமை அல்லாஹுடைய குரானை ஓடுவோம் என்று சொல்லியிருந்தால் இந்த நிலைமைகள் என்று விமோசனம் தர முடியும் கை குரானாக வேண்டும் குரவானாக வேண்டும் வியாபாரம் குரவானாக வேண்டும் எம்முடைய பிள்ளைகள் குரவானாக வேண்டும் குருவானாக வேண்டும் என்னுடைய வீடு குருவானாக வேண்டும் அன்புக்குரிய மேலான சோகரே நம்முடைய பக்கத்தில் அப்படியாக அனைத்தும் குருவான் சொல்லக்கூடிய சிந்திப்பதும் அமல் செய்வதும் இதைப் பற்றி விட்களுக்கு முன் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் கரிந்தவர்கள் அறிந்தவர்கள் விளங்கியவர்கள் நாங்கள் அவர்களுக்கு சொல்வோம் என்றால் வெற்றி கிடைக்கும் எனவே நாம் ஒவ்வொரு ஒன்றுதான் அன்பு கூறி அல்லாவின் நல்லே புறானை கொண்டு புராணை தான் நடிகர்கள் முற்படுத்தினார்கள் புறான் உடையவர்கள் தான் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து நாட்டிலே சுகேச்சமும் நாட்டிலே வெற்றியும் ஏற்பட்டிருக்கின்றது இன்று எனக்கு ஏற்பட்டிருக்கூடிய பதாய்கள் சோதனைகள் என்னவென்றால் நாங்கள் மாணவர்களும் பெண்களும் வாட்ஸ்அப்பிலையும் காலத்தை நாசமாமாக்கி விட்டோர் அன்புக்குரியவர்களே அதனால இவைகளை நினைத்து நாம் கைசேரப்பட்டு புத்திமதிகள் சொல்லி அடிக்கடி குரானுடைய தொடர்புள்ளவர்களா ஆக்க வேண்டும் எனவே நம்முடைய சமுதாயம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே எதிர்கால சந்ததிகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஏற்படுத்தி குரானுடைய தொடர்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி நாங்கள் இந்த குரானை வீடுகளிலும் கடைகளிலும் பள்ளிவாசலிலும் ஓதக்கூடியவர்களாக மாறுவோம் என்றால் வல்ல அல்லாஹுடைய அகமத்தும் அலுப்பதும் எனவே இந்த குரானை மதிக்கக்கூடியவர்களாக குரானை உணர்ந்து கெடுக்கக்கூடியவர்களாக குரானுடைய நம்பிக்கை உள்ளவர்களாக குரானின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக குரானை அறிகக்கூடியவர்களாக குரானின்படி வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய அளக்கி வைப்பாயாக பாதுகாக்க நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை எதிராக சூழ்ச்சி செய்ய முனைகின்றார்களோ ரொம்பே ரஹ்மானியாளர்களுக்கு இதாயத்திருந்தால் இதாயத்தை கொடுப்பாராக இல்லை என்றால் அவர்களை சின்னாபிங்கப்படுத்தி விடுவாராக சிதறளிக்க வைத்து விடுவாராக வம்பே இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி விடுவாராக நாட்டிலே ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவாயாக இன முருகங்களை மட்டும் பாதுகாத்தல்வாயாக நாட்டிலே சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக பொருளாதார பொருளாதார செழிப்பை ஏற்படுத்தி விடுவாராக இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்திவிடுவாராக உழவுகளை மட்டும் பாதுகாத்தல்வாயாக சங்கியான நமலானை சிறப்பான முறையிலே வரவேற்று நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாய் இன்பத்தை தருவாயாக சங்கியான சங்கை அதிகமாக குருவான் சக்கரத்திலும் கூட்டத்தில் வாள தந்தை துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக கபூர் செய்தார்கள் சந்த